சத்குரு சுவாமி கிஜயம் குரு கற்பியால் கற்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்பரணம் கோவிந்தா கோவிந்தா பகவான் இங்கே நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் பார்க்குறோம் இந்த பகவான் வந்து எல்லாம் ஒரு செட்டாக ஒரு குழுமையாக எல்லாம் பதினோரு வயசு பன்னெண்டு வயசு பதினோரு பன்னெண்டு வயசு கண்ணன் பலராமன் கண்ணன் பதினொன்று பலராமன் பன்னெண்டு வயசு வச்சுருவோம் அவர்கள் வந்து தன்னுடைய தோழர்களோடு அப்படி வராஜ வீதியில் அப்படி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மாதிரி அப்படி போட்டுன்னு வராங்க ஏத்தாப்பில் ஒரு அழகானவள் முகாம் அழகாக இருக்கு சின்ன வயசு யுவத்தியும் நடந்து வராள் ஆனால் கூனியார்கள் அவளை பார்த்து கேட்டாரி அழகாக பார்க்கக்கூடிய நினையாக இருக்கு நீ இந்த சந்தனை எடுத்துன்னு போகிறேன் யாருக்கு எடுத்துன்னு போகிறேன் தெளிவாக சொல்லிடு இந்த சந்தனை எங்களுக்கு கொடுக்குறீங்க எனக்கு கொடுத்தா உனக்கு ரொம்ப க்ஷேமம் வருமே சீக்கிரம் வருமே அப்படின்னு சொன்னோன்னே சைரந்திரி அவள் சொல்கிறான் ஏ சுந்தரா கண்ணனை பார்த்து ரெண்டு பேர் சொன்னார் சுந்தரர் சுந்தரான்னு இப்போ இப்போ சொல்கிறான் பின்னால் வந்து அவன் ருக்மணி தாயார் சொல்ல போகிறாள் புவன சுந்தரான்னு சொல்ல நான் சந்தனை சேர்க்குற விஷயத்தில் அதாவது சந்தனம் பலவிதமான சந்தனை இருக்குது அதில் சந்தனன்னா என்னடா ஒரே சந்தனம் தானே அதில் அந்தந்த கட்டையை பொறுத்து இருக்குது ப்ளஸ் அது சேர்க்கக்கூடிய விஷயம் அதில் வந்து சேர்க்கக்கூடிய இப்போ அத்தர்ன்னு சேர்க்குறோம் உண்டா இல்லையா அதில் வந்து ஜவ்வாது சேர்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி வாசன வஸ்து வஸ்துக்கள்லாம் இருக்குது மூலிகை வாசன வஸ்துக்கள் இருக்குது சென்ட்டு அதெல்லாம் சேர்க்கணும் அதிலெலாம் எனக்கு வந்து எக்ஸ்போர்ட்டு கம்சனுக்கு எனக்கு பிடிக்கும் நம்முடைய சந்த சந்தனம் பிடிக்கும் நான் வந்து திருவுக்கிரானை பெயர் கொண்டவள் அதாவது அவளுக்கு வந்து கழுத்து மா மார்பு இடுப்பு மூணு இடத்துல வளைஞ்சிருக்கு வளர்ஞ்சிருக்கு வளர்ஞ்சிருக்கக்கூடிய இடம் அதனால் தாசி நான் போஜராஜனான கம்சனுக்கு மிகவும் பிரியமான நான் நான் கலந்த சந்தனத்தை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட சந்தனை உங்கள் ரெண்டு பேரை யாருக்கு கொடுக்க முடியும் வேறு யாருக்கு அந்த தகுதி இருக்கு அப்படி சரீர அழகாலையும் சுக்குமார தன்மையாலும் ரசிகத்தன்மையாலும் சிரிப்தாலையும் வார்த்தையாலையும் பார்வையாலையும் அப்படியே அவளை வந்து மயங்கி போயிட்டால் கண்ணன்ட்டேன் அவ்வளோதான் கேட்கணுமான உம்சா மோகன ரூபாய் அப்படிலாம் சொல்கிற மாதிரி இருக்குது வந்து அப்படி இருக்கக்கூடிய அழகான அந்த குடம்பாக இருக்கக்கூடிய சந்தனத்தை ரெண்டு பேர் கொடுத்தாள் பூசியே விட்டாள் அவளே பூசி விட்டாள் ம் அவளுக்கு மாறான நிறத்தால் இருக்கிறது கண்ணன் தான் நம்ம மாற்றிய நம்ம கரு கரு இது கருண் கண் கருப்பன் தெய்வம் மாற்றியேன் கருப்பணசாமி ஆற்றியேன் அவருக்கு வந்து வித்தியாசமான நிறம் இவரோ வெள்ள வெள்ளையிட்டிருக்கார் அது வித்தியாசமான நேரம் அப்படி புதிக்கிட்டோன்னே அந்த தரிசனத்தால் உடனே பலன் கொடுக்கணும்னு பார்த்து சும்மா விளையாட்டெல்லாம் பேசினா கூட பரமாத்மா ஞாபகம் அது ஞாபகம் இருக்கும் ரெண்டு பிளைனில் பாயிண்ட்ருக்கும் கண்ணனுடைய விஷயம் அந்த பிரேமி என்னோடு அப்படி தான் இருக்கும் பரமாத்மா கண்ணன் கண்ணன் ஆனால் பரமாத்மா அப்படி இருக்கும் அப்படியே பிரசன்னமான ஆகிட்ட பரமா பகவான் பார்த்தார் அழகான முகம் கொண்டவள் மூன்று இடங்களில் வக்கரை இருக்கேன் இந்த கூனியை சரி பண்ணணும்னு பார்த்தாள் இந்த கூனி தான் அந்த மந்தரைன்னு சொல்லப்பட்ட ராமாவதாரத்தில் இந்த கூனி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஈக்குவேஷன் ஒரு ஒற்றுமை சொல்லப்படுதே அதில் எங்கேயும் இங்கே காணப்படவில்லை இங்கே பாகவரத்தில் காண்பிக்கப்படவில்லை அவள் வந்து பார்த்தார் உடனே அவர் பலன் கொடுக்கணும்னு பார்த்தார் தன்னுடைய காலால் அவளுடைய கால் நுனிகளை பிடிச்சிருந்தார் ரெண்டு விரலை வந்து மோவா கடையில் கையை வச்சு அப்படி தூக்கி விட்டார் கட கடை கட கடான்னு அடித்தேன் பட பட படம்னு அடிச்சேன் சட சட சடன்னு அடுத்தேன் அப்பவே அவள் என்ன ஆச்சு நேராக நேர் சரீரம் நேராகிடுத்து அப்புறம் சரியான சமமான அங்கத்தை கொண்டு அவளுடைய ஒரு ஸ்திரீனுடைய அங்க லாபங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி வந்து அழகாகிடுத்து பூரை உயர்ந்த ஸ்திரீ அதாவது வேர்ல்டு பியூட்டி ஆயிட்டார் அதுல அந்த இதில் மதுரா நகரத்தில் மிஸ் மிஸ் மதுரா வைட்டாள் மிஸ் மதுரா வைட்டால் ரூபம் குணம் அவதாரி இப்படி கூடி கொண்டவளாவை இருந்து கொண்டும் மனசில் வந்து கண்ணன்ட்ட ஒரு ஒரு ஆசை வந்துடுத்து காமனை கொண்டு சிரிச்சுண்டு பத்திரத்தினுடைய நுனியை பிடிச்சிண்டு கேட்த்தினேன் பா வேற புருஷா போகலாம் நம்ம விட்டு போகலாம் வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டார் அதனால் ஒரு நாளை நான் வந்து மனசு அப்படியே மயங்கி போய் சித்தம் கலங்கியிருக்கேன் என் விஷயத்தில் எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பலராம் பார்த்து நிற்கிற போது எப்படி இழுத்தால் பார்த்தது சரி இதெல்லாம் நாராயண இத்த சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் அவசியம் சொல்லணும் இல்லையா ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் பண்ணிருக்கான் பகவான் எதே வந்து அந்த இது மதுராபுரியில் இருந்தபோது வண்ணார பையனுக்கு வந்து அடித்தாலும் அந்த அனுகிரகம் தான் அதான் அடிக்க பல மாலாக்காரன் அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து அந்த டெய்லர் அவர் வந்து அவனுக்கு சரி பண்ணி கொடுத்தான் அவனுக்கு எல்லோரும் அணுகிற முண்டார் ஒவ்வொருத்தருக்கும் இந்த குப் இந்த குப்ஜையான இந்த வக்கரையான திருவக்கரையான அவளுக்கு செயலந்திரி அவளுக்கு கொடுத்தாள் அதுதான் அவர் என்ன சொல்கிறார் எழுபத்தி நாலாவது தசகத்தில் நாராயணிங்க வந்து லேர்ன் பாகணுங்கிறதுனால அது தொடவே இல்லை அப்படி அப்படியே போட்டோம் அப்படியே போட்டோம் முக்கியமான இடத்துல இந்த மாதிரி ஒன்று ரெண்டு விஷயத்தில் சொல்லும் தாவன் நிரவ தவ விபோ நாத்திய பாபன எத் தரேஸ்மசி அனுகுணம் தாம்பூலமாலியதிக்கம் கிருணான குசுமபிஞ்சன தா மாகே நபத்தாஞ்சலி நிஷ்டன் பரா எதோ அத்திய விபுலா ஆர்த்திம் பிரி பிரபோ இந்த ஆர்த்திப்பதி பலதர சுழண்டு விஷபுராணத்தில் விஷ்ணுபுராணம் சொல்லி தான் இங்கேயும் சொல்லுவாங்க ஆர்த்தி வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்களாக இருக்கக்கூடியது வெளியில் சொல்லிக்க முடியாத கஷ்டங்களை கணவன் மனைவிகள் கூட பரஸ்பரம் சொல்லிக்கொள்ள முடியாத மாதிரி இருக்கக்கூடியது வெளியில் சொல்லக்கூடிய ஆர்த்தி அதான் மனசில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் துக்கங்கள் அப்படியும் இப்பெல்லாம் ஆர்த்தி பிரஜாமி பிரபோ அப்படியும் எழுபத்தி நாலாவது ஆறாவது அத்தியாய ஸ்லோகத்தில் சொல்கிறார் என்ன இன்னொரு பார்ப்போம் தவ விபோ நாத்தியத்தனிச்சிரேக்தி நிஞ்சி தரடே ஸ்மகி அனுகுணம் ஸ்முணம் தாம்பூலமா தாம்பூலமா ग्रणाना மாலியேம் தாம்பூலமால கிருசுமதிக்கிச்சன்த மார்கே நிபத்தாஞ்சலி விபுலாம் ஆர்த்தி பிரபோ பிரபோ இருப்பா அந்த காலத்தில் அதிகமாக பாப்பம் செய்யாதான் ஜனங்கள்லாம் அப்படின்னு ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் புண்ணியம் பண்ண முடியும் உன்னுடைய பெருமையை கொஞ்சம் உணர் தெரிஞ்சுட்டு அதை தெரிந்து கொண்டும் சக்திக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தாம்பு ஒரு மாலை ஒரு சின்ன காணிக்கை ஏதோ ஒண்ணுப்பா ஏதோ ஒண்ணும் ஒரு ஒரு ஒரு வாகன மன்றத்துக்காக ஒரு கை கூப்பிண்டோ இல்லைன்னா ஒரு கும் இதே ஒரு வரவேற்போ இல்லை ஒரு மாலை ஒரு புஷ்பமோ ஒரு பழமோ ஏதோ ஒன்று ஒரு தாம்பூரமோ கொடுத்தார்கள் அதனால உன்னுடைய அனுகிரகத்தை பெற்றார்கள் அப்போது எந்த ஒரு புஷ்பம் கூட நான் பத்திரம் புஷ்பம் வரந்தோம் இவங்க பக்தியாக பிரயாச்சரியின் நான் அங்கே விஷயம் அப்போது அப்படிப்பட்ட புஷ்பம் பொருள் சின்ன வஸ்து எடுத்துக்கொண்டு ஒன்னில் கைகோப்பி அஞ்சலி ஹஸ்தமாக இருந்திருந்த கூட வழியில் நான் இருக்கவில்லையே நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால் இன்னைக்கு மிகவும் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் ஐயோ கஷ்டமாத்த ரொம்ப கஷ்டத்தை படுக்கிறேன்னு அவர் சொல்கிறார் எப்படியும் அதாவது அவருக்கு அந்த வியாதி வந்துடத்து இல்லையா அவருடைய குருநாதட்டின் வாங்கிட்டு வந்த வியாதி அதை நீக்கிறதுக்காக ஆயிரத்தி ஸ்லோகம் பாடினார் இல்லையா அதுத்தான் சொல்கிறார் அவர் இப்போ பதினஞ்சு பதினொன்னிலிருந்து பதினஞ்சு மூலத்தை பார்ப்போம் மூலத்தை பார்ப்போம் பதினொன்னிலிருந்தே ஏவம் ஸ்ரீயா கிருஷ்ணோராமியர முகம் வீட்ச அனு அனுகாஞ்சமுச்சியாச்சோராமியர முகம் வீட்ச அனுகாஞ்சமுச்சியம் கிரகம் சுபிரோ பும்சாதிக்கம் சாதிதா பம் பராணம் எகம் சுபிரோ பும்சாதிக்கம் சாதிகிரா பம் பாண்டாயணம் பாண்டாயணம் விசிய வாணியா திரன் மாகே வணிகப்பதை அனுப்பியன்தாம்பூல சை சகிரஜோட்சி விசிய வாணியா தம் விரன்மாணிகப்பதை அனுப்ப தாம்பூல சகன் தைகே சோர்ச்சி உச்சுரம் தனஸ்ஸரோபாத் ஆமாந்தியத்தபரவையேக்கமூத்தியோபாத்மாத்தியபரவையிலேயூத்தியர்ப்போராணே ப்ச்சியமானோம் தனு ஐந்திரமிவம் சர பௌராணே பிச்சமானோ தனுஷா ஸ்தானமுச்சுராக தஸ்மின் பிரவிஷ்டோம் ததிரசே தனுஹோ ஐந்திரம் இவ அதுதம் ஸ்லோகம் சம்பா்ப்பம் சுக்கர் சொல்கிறார் பகவான் இப்படி ஆண்டுக்கு பண்ணதான் தமாஷ் பண்ணி அவளை வந்து ரொம்ப டேக்கிளாக நைஸாக அவடி டேக்கிள் பண்ணி அவள் பார்த்த போது அவ கண்ணன் வந்து பண்ற அண்ணன் பார்த்து இங்க வந்து கொஞ்சம் அண்ணனுக்கு கொஞ்சம் மரியாதை ஒரு காமிக்கிறதோட சரி இப்படி அந்த தியால பிரார்த்தனை பண்ணப்பட்டோன்னே கிருஷ்ணன் வந்து கூட வந்திருக்கக்கூடிய கோபுரவளையும் கோத்தியும் பார்த்துட்டு எல்லா இப்படிப்பட்ட மத்தியில் அவள் பண்றவர்களையும் பார்த்துட்டு கொஞ்சம் இடைஞ்சல் தான் ஒரு சங்கடமான சுச்சுவேஷன் இருந்தாலும் சிரிச்சுண்டு அவள்கிட்ட சொன்னார் ஏன் அழகான புருவங்கள் கொண்ட முகத்தை கொண்டவளை நீ வந்த காரியத்தை முடிச்சுட்டு வரேன் எல்லா விதமான எல்லாருடைய புருஷர்களுக்கு மனோ வருத்தத்தை நீக்கக்கூடிய அளவில் இருக்க நீ பரவாயில்லை அவனுக்கு வீட்டுக்கு வரேன் வரேன் விவாகம் ஆகாதவர்கள் அதனால் வீடு இல்லாதவர்கள் இப்போ வந்து கல்யாணம் ஆகலை வீடு இல்லை கல்யாணம் ஆனாதான் வீடு வரும் அப்படிங்கிற காமிக்கிறார்கள் கல்யாணம் ஆனாதான் அதனால தான் வீட்டுக்காரன்னு சொல்கிறார்கள் அவள் தான் வந்து ஷி பிகம் தி ஓனர் தி ஹவுஸ் அதனால் அப்போ கல்யாணம் விவாகமான வீட்டுக்கும் வீட்டுக்கு தலைவி ஆகிட்டு இருக்கு அப்படியும் வழிபோக்குறலா இருக்குது எங்களுக்கெல்லாம் நீதான் வந்து அடைக்கலம் ஆசிரியம் அதாவது வந்து ஏதோ இருக்கிறது இடம் சாப்பிட்றதுக்கு உணவு அப்படியெல்லாம் இருக்கும் இதனால் இப்படியும் மதுரமான தேன் மாதிரி மாத்யா வாண்யா அப்படி மதுரமான வார்த்தை சொல்லவேனா கண்ணனுக்கு கண்ணன் வந்து அவனுடைய எல்லாமே மதுரம் தானே மதுராஷ்டாதானே சொல்கிறோம் அப்படியும் மதுரமான வார்த்தைகளால் அசிடம் மதுரம் வச்சனம் மதுரம் சொல்கிறேன் இல்லையா அச்சன அசிடம் மதுரம் வச்சன மதுரம் நயனம் மதுரம் அப்படி அவளை வந்து மதுர மதுரமான வாக்கிய வார்த்தால் அவளை வந்து அனுப்பி அனுப்பிவிட்டு வழியில் பலராமனோட கூடியவனாக போறாருவர் கிருஷ்ணன் அந்த இதில் வீதியில் வியாபாரிகளால் பல பல காணிக்கைகள் கொடுக்கப்படுது வியாபாரிகள் பல பல காணிக்கைகள் கொடுக்கப்படுது அதாவது தெரிஞ்சு வச்சு பகவான் நான் தெரிஞ்சு கொடுத்து கொடுக்குறாரு தாம்பூலங்களாலையும் புஷ்ப மாலைகளாலையும் சந்தனங்களாலையும் பூஜிக்கப்பட்டார் இதைத்தான் இதைத்தான் அவர் காண்பித்தார் யார் குருவாயிரப்பன்ட்ட நாராயண பட்டத்தையும் அடியேன் முன்னாலேயே அதை சமர்ப்பணம் பண்ணிட்டார் அதை காண்பித்தார் இப்படி ஏதோ தாம்பூலங்களாலியோ புஷ்ப மாலைகளாலேயோ நானோபாயனை நானா நானா உபாயனை தாம்பூலை சிறக்கு கந்தைகி அதை மாதிரி ஏதோ தாம்பூலம் கொடுக்குறதோ இல்லை வந்து புஷ்ப மாலைகளாலையும்யும் கந்தங்களாலையும் சந்தனங்களாலையும் பூஜிக்கப்பட்டார் இப்படி இப்படி பெண்மணிகள்லாம் ஸ்திரீகள்லாம் கிருஷ்ணனை பார்த்து அதனால் ஏற்பட்ட ம ஏற்பட்ட மன்மத விகாரம் அதாவது ஒரு ஆசை ஏற்பட்டதும் அவர்களுக்கு வந்து வஸ்திரங்கள்லாம் நழிப்போகிறது குந்தல் நழிப்போகிறது வலைகள்லாம் நழிப்போகிறது இப்பறம் இப்படி சித்திரம் வரையப்பட்ட மாதிரி அப்படி உருவத்தோடு அப்படி இருந்தார்கள் அவர்களுக்கு த தன்னுடைய சரீர ஸ்மிருத்தியே விட்டுப்படுத்து சரீரத்தை அடைய அடையவில்லை மறையவில்லை மறந்து விட்டார்கள் அதாவது சரீர விஸ்மிருத்தி ஆகிடுத்து சரீர விஸ்மிருதி அடித்து சரீரத்தை மறந்துட்டார்கள் அப்படி இருந்தது அதை அழகாக சொல்கிறார் அதுதான் ஆச்சியம் அதாவது தேகாத்ம புத்தி போயிவிடுச்சவர்களுக்கு அதுக்கப்புறம் கிருஷ்ணன் பட்டணத்தை ஜனங்கள் இந்த பௌர ஜனங்கள் அந்த மதுரா பொதுவ மக்கள் பொதுமக்கள் அவர்கிட்ட தனுயாகம் இடக்க நடக்கக்கூடிய இடத்தை எங்கே அப்படின்னு கேட்டுட்டு தனுர்யாகம் நடக்கிற தான் நடக்கிறது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு நம்ம வந்து அப்பப்போ அட்ரஸ் தெரியாமல் போனால் அங்கெல்லாம் கேட்போம் இல்லையா பக்கத்தில் ஒரே பேரில் பல தெரு இருக்கும் ஒரே பேரில் பல இதெல்லாம் இருக்கும் நான் ஜிபிஎஸ்சாக இருக்கேன் கேட்டுன்னு இருக்கும் அப்போது மேப்பாக போட்டு வச்சுருக்கேன் அதனால் தனுர்யாகம் நடக்க இருக்கிறத கேட்டு தெரிஞ்சுட்டு தனுர்யாகம் இருக்கக்கூடிய இடத்துல இவர் பிரவேசம் பண்ணிட்டார் பார்த்தா அப்படி இந்திரனுடைய தனுஷ் மாதிரி அற்புதமான ஒரு தனுஷ் வில்லை பார்த்தான் கண்ணன் அப்படி ஒரு தரு அற்புதமான தரிசனி பார்த்தான் விவரம் பார்ப்போம் பலராமது இப்படி அந்த ஸ்திரீ அந்த சைரந்திரி பிரார்த்தனை கிருஷ்ணன் வந்து தன்னுடைய பலராமனை பார்த்தார் தன்னுடைய தோழர்கள் அவர்களெலாம் மு முகத்தை பார்த்துந்தார் சிரிச்சுண்டு எல்லோருக்கும் சிரிச்சின்ன ஒரு அச அத அப்படி உண்டு சிரிச்சுண்டு அவள்கிட்ட பேச ஆரம்பிச்சார் அழகிய அழகாக அழகிய நீ வந்து எல்லோருடைய மனசு குறைய போக்கக்கூடிய அப்படி இருக்க நீ ஒரு உங்கள் வீட்டுக்கு என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சோடனே வரேன் வீடு இல்லாத நாங்கள்லாம் வழிபோக்கார்கள் வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் இதுதான் எங்களுக்கு புகலிடம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்படி தூக்கி விட்டு அதாவது வார்த்தைகளால் அவளை ஆகாரம் கொடுப்பா இதன மதுரம் அசிட்ட மதுரம் நயனம் மதுரம் கவனம் மதுரம் மதுராதிபத்தியே ரக்கிலம் மதுரம் அப்படிப்பட்ட தேனை விட அப்படி இருக்கக்கூடிய மதுரமான வார்த்தைகளை சொல்லி அவளை அனுப்பிவிட்டு கடைத்தர் வழியாக அவள் அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள்னா காணிக்கை கொடுக்குறார்கள் கொஞ்சம் கொடுக்குது தாம்பூரம் கொடுக்குறார்கள் ஏதோ அவர்களால் முடிஞ்சது பத்திரம் புஷ்பம் பழம் தோஞ்சி ஓமே பக்தியா அப்படியாச்சரி பக்தியாக தான் இந்த கீவேர்டு அதைத்தான் பின்னால் சொல்ல போகிறான் கீதையில் அதை இவர்கள் வந்து முன்னாலேயே ஏதா நித்தியம் சநீதோஹரின்னு சொல்லப்பட்ட மதுரையில் இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து அந்த க கண்ணன் மகாவிஷ்ணுனுடைய சந்நிதி இருக்கிறதுனால அவருக்கு தெரியாது அங்கே ஆதிக்கேச பெருமாளுடைய ஒரு ஆலயம் இருக்குது அப்படி அவர்கள் வந்து காணிக்கையோ தாம்பூலமோ புஷ்ப மாலைகளோ இல்லைன்னா நல்ல சென்டோடு இருக்கக்கூடிய இந்த சந்தனத்தோடையும் இப்படி கொடுத்தார்கள் எப்படி அவ இதைகளால் அண்ணனோடு இருக்கக்கூடிய பலராமன் அண்ணா அவரோடு இருக்கக்கூடிய கண்ணனை சுவாகத்தம் சொல்லி வரவேற்று பூஜை பண்ணார் இதை அவர் காண்பித்தார் நாராயண பட்டத்திரியும் அந்த எழுபத்தி நாலாவது சர்க்கத்தில் ஆறாவது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தது முன்னால் சொல்லியாத்தி கண்ணனை பார்த்த ஸ்திரீகளுக்கெல்லாம் அப்படியே ஒரு ஒரே ஒரு மயக்கம் அன்பு அப்படியே வரகம் சரீரம் அப்படியே நழுவி தலையில கூட கூந்தல் நழுவி கைவளையெல்லாம் அப்படி நழுவி போறாப்புல சித்திரத்தில் எழுதப்பட்டவர் மாதிரி அவர்கள் மந்தர் நிற்கிறார்கள் அப்போ கிருஷ்ணன் வந்து துருவியாக நடக்கூடிய இடத்தை வந்து நகரவாசிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு எங்க நடக்கிறது என்ன எதுன்னு கேட்டு தெரிஞ்சு இந்த இடத்துல போய் பார்க்குறாரு அங்க இந்திரனுடைய தனுஷ் மாதிரி இந்திர தனுஷுங்கிறது மந்திர ஜாலம் மாதிரி சொல்லுவார்கள் பெருசா இருக்குன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட இந்திரவர் தனுஷ் ஒரு அற்புதமான ஒரு தனுஷை பார்த்தான் கண்ணன் மேல பதினாறாவது ஸ்லோகத்திலிருந்து மேல பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் மூலத்தை சேவிப்போம் பதினாறுல இருந்து புருஷையே பகுபே குப்தம் அர்ச்சிதம் பரமர்ஜிமதே வாரியா நுபி கிருஷ்ண பிரசியதராஜதேஷு அச்சிதம் வரமதிமே வாரியமாணோ நுபி கிருஷ்ண பிரசியதே கரே வாமிஷே பசியம் விஷய பிரபஞ்சமியோ எச்சுதண்டம் மதக்கி உருக்கமாக கரே வாமே சலீலமு சஜம் நமஷேன பசியம் நிறாம் விக்கிருஷ் ப்ளவஞ்சமோ எத்தண்டம் மதக்கமாக தனோபியமானம் ஓதசீதிஷா புரியாம கம்சத்திரம தனோபியமானம் ஓஜசீதிஷா புறையாசம் கம்சத்திரம்ததிர்கட்சிணா சனுச்சரா குப்பயிண கீது காம தட்சிணனு குப்பதாயிராஹோராம் வியதாமி அத்திப்பாண்டன் விலோக்கியலகேஷபோன்வநாயய சகலே தாச்சு அத்தாந்திப்பா விலோக்கியலகேஷ கிரோன்வநாயய சகலே தாச்சுதாக்லோக்கம் பதினாறுலந்திஇருவது மூலம் தசம பூர்வாரம் நாற்பத்தி ரெண்டாவது அத்யம் அப்பெண்டாவதா புருஷை பகுவம் அர்ச்சி பரமே வாரியமாணோடு கிருஷ்ண பிரசியராதத்தை பகுவீத்தம் அர்ச்சிதம் பரமிமே வாரியமாணோடு பிரசியராதத்தை கரே வாமே சரிலமு சமிஷேன பசியம் திருணாம் விக பிரபஞ்சமியோ இஷண்டண்டம் மதக்கீ உருக்கமாக கரே வமேனமுஜ் நமஷேன பியதாம் திருவிஷ்ய பிரபஞ்சமியோதண்டம் மதக்கீ உருக்கமாக திருப்தமோதி புரியாம கம்சத்தா சமுகம தனியமான தபம் ரோதசீதிஷா புரியமசிம் க்ஷுப்பம் தபிர சமுகம்திணா சாச்சரா குப்பயிண கிரீத்து காமோட்டம் பமி சதிணா சனுச்சலா குப்பிண கிரீத்து காமூக மா ஆகிதா பத்தியாமி அத்த தாந்தி விலோக்கியலே கிரோன்வநா சே ஜ்னூரி விலோக்கியலேவோ கிரோன்வநாயய சகலே தாச்சு இரவ்லோக்கம் வாம் பதினாருல இரவது சுக்க பிரம்மிகள் இப்படி அந்த கண்ணன் வசனம்பதுரம் ஹசிதம்பதுரம் நயனம்பதுரம் அப்படிப்பட்ட கண்ணன் வந்து எல்லா காவற்கார இந்திர தனுஷை எல்லா காவல்காரர்கள் ரட்சிக்கிறார்கள் அந்த தனுசை எல்லாம் வந்து பப்ளிக் வந்து அப்படி பார்த்துட்டு போகணும் ரெகுலேட் பண்ணுற மாதிரி அப்போது அவர்களால் ரட்சிக்கப்படுது பாதுகாக்கப்பட்டது பூஜை பண்ணப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட சுர்ண அலங்காரங்களால் விளங்கக்கூடிய பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த தனுஷு மனுஷர்களால் தடுக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள்லாம் அந்த பாது காவல்காரர்கள்லாம் மற்றவர்கள்லாம் இருக்கார்கள் அதாவது கம்சனால் நிறுவப்பட்ட நியமிக்கப்பட்ட காவல்காரர்கள் யாரும் தொடக்கூடாது தொடக்க ஜாகிரத அப்படின்னு அதுக்கு தனுர் யாகன்னு வச்சுருக்கார் அந்த வில்ல தனுசை வச்சுன்னு ஒரு யாகம் இப்போ அவர்கள்லாம் தடுத்தார் தொடக்கூடாது தொடக்கூடாது தொடக்கூடாது தொடக்கார் பார்த்துருக்குது தொடக்கூடாது அதை பராத்காரமாக எடுத்தார் பராக்கிரமசாலியான கிருஷ்ணன் வந்து விளையாட்டு அதை இடது கையால் எடுக்கப்பட்டவில்லை நான் ஏற்றி எல்லோரும் பார்க்குற ஒரு க்ஷணத்தில் நிமேஷனை ஒரு நொடியில் இழுத்து அதை மதக்கறி ஒரு மதையான வந்து கரும்பை முறிக்கிற மாதிரி நடுவில் முறிச்சார் பஞ்ச முறித்தார் தான் உடைச்சார் அப்படி முறிக்கிற போது வில்லுடைய சப்தம் வந்து சப்தம் இருக்கு இல்லையா நான் ஏற்றியாச்சும் ஏற்றியாச்சுன்னா அதை வந்து ஒரு வீ இழுத்து பண்ண உடனே பட்டுன்னு அந்த வில்லு டைட்டாக இருக்காத பட்டுன்னு உடைஞ்சு கொடுத்துருவோம் உடஞ்சது மறையானை எப்படி கரும்பு முறிக்குமோ சாப்பிடும் கரும்பு என்ன ஒரு ஒன்றும் இல்லாத விஷயம் அது அப்படி முறிக்குமோ அப்படி முடித்தார் அப்படி முறிக்கப்படுற போது ஏற்கக்கூடிய சப்தமானது வில்லுடைய சப்தம் ஆகாசத்துலையும் பூமியிலும் சொர்க்கத்திலையும் எல்லாத்துக்களையும் பரவித்தும் அது வந்து அப்படியே ரபர்பரேட்டிங் ரபர்பிரேட்டிங் சொன்னால் தான் நல்ல அது புரியலாப்பிள இருக்கும் ரவர் பிடி அந்த சவுண்டு வந்து அப்படியே ரவர்பிரேட்டாக இருக்குது அப்படி சப்தத்தை கேட்டு பகம்சன் பயந்து போயிட்டான் பயந்து போய் அதனால் அந்த காவல்காரெல்லாம் கோபம் இருக்கு வந்து பரிவாரங்களோடு எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு கையில் ஆயுதம் வச்சுட்டு கிருஷ்ணனை பிடிப்பதற்காக ஈடுபாடு கொண்டு பிடிங்க பிடிங்க பிடிங்க பிடிங்க பிடிங்க கட்டுங்க பிடிங்க கட்டுங்க பிடிங்க கட்டுங்க பிடிங்க கிரிஷரான் பிடிங்க அவனை பிடிங்க அவனை கட்டுங்க அப்படின்னு சொல்லி வளைத்தார்கள் அப்படியும் ரொம்ப கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் துஷ்ட எண்ணம் கொண்டவர்கள் அவர்களை பார்த்து ராமகிருஷ்ணன் ரெண்டு பேர்களுக்கும் ரொம்ப கோபம் கொடுக்கும் என்ன நம்மளை பிடிக்கிறதாவது கற்றராவது ரெண்டு துண்டுகளை அந்த தனுசு உடஞ்சு கொடுத்தலையா அது வந்து வில்லு உடஞ்சது ரெண்டு பாகம் இருக்குது இந்த ரெண்டு ரெண்டு பாகங்களை அவர்கள் கையில் எடுத்துட்டு அவர்கள் அவர்கள்கிட்ட கண்டப்படுவதற்கும் கொள்வதற்காக இவர்கள் பாய்ந்தார்கள் கண்ணனும் பால கிருஷ்ணனும் பாய்ந்தார்கள் பல வீரர்கள் காவல்காரும் தடுத்து நிறுத்துறார்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அது வந்து அது ஆராதனை பண்ணப்படுறது அதாவது வந்து ஆயுத பூஜை பண்ணுற மாதிரி ஆயுத ஆயுத பூஜை தான் ஆயுத பூஜை தான் அது வழிபடப்படுகிறது அந்த வில்லு அதனால் பல பல விதத்தில் அது அலங்காரம் பண்ணி இருக்கும் காவலர்கள்லாம் அது காத்திருக்கிறாரெல்லாம் தடுக்கிறார்கள் கிருஷ்ணனை பதிவு தொடரும் கிருஷ்ணன் பார்த்தாலும் கேர் பண்ண வந்து யாரையும் கேர் பண்ணுவானேன் கிருஷ்ணன் துணிந்து அந்த வில்லை கையில் எடுக்கும் பலம் மிக்க அந்த கண்ணன் வந்து எல்லோரும் பார்த்துன்னு போதே அது அப்படியே நுடியாக நொடியாக பார்த்துட்டு இருக்காரு தொடர் தொடர் என்னென்னா பார்த்துட்டு இருக்காரு அப்படி இருக்க போதும் சின்ன பதினோரு வயசு பையன் ஆனால் பெரிய வில்லை எடுத்துடாங்க இனிமையாக பார்த்துருக்கிற இடது கையால் விளையாட்டாக வில்லை எடுத்து இடது கையில் அது என்ன ரொம்ப இது பண்ணி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வந்து ஒரு மரியாதை கொடுத்து இடது கையால்